ம் ஸ்ீாமிகிகேந்திரம்ைபாயம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மதுபி நிமியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமூரூன் சந்தமான மேவ மாதமே மேவச்சமே மேவ விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோரு சோபர் பிரானோவ் வாஹமஸ்மி ம் சனா சுன்கு சீரியவை தேஜஸ்வினீதமஸ்து மாவிஷாவை ஓகே ஓ நமோஸ்வாய பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச கட்டோபனிஷத்தில் முதல் அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறோம் முதல் அத்தியாயத்தில் மூன்று வள்ளிகள் நிறைவு பெற்றிருக்கிறது முதல் வள்ளி முதல் அத்தியாயத்தினுடைய முதல் வள்ளி சிஷியனுடைய யோக்கியத்தையையும் தகுதியையும் யோக்கியத்தைங்கிறது சம்ஸ்கிருத பதம் தகுதியை குருவினுடைய தகுதி குருவினுடைய மேன்மை இவைகளை கூறியது வேதாந்தம் படிக்கிறதுக்கு தேவையான சாதன சதுஷ்டய சம்பத்தியை இளம் வயதிலேயே பெற்றவன் நச்சிகேத விவேக வைராக்கியம் சமதமாதி குணங்கள் முமுக்ஷத்துவம் இவைகளெல்லாம் அவனுக்கு இருக்கின்றன அவன் தர்மஜனாகவும் இருக்கிறான் முமுக்ஷுவாக இருக்கிறான் ஜிஜ்யாசுவாக இருக்கிறான் அவன் தர்மசாஸ்திரம் தெரிந்தவனாகவும் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க தர்மசாஸ்திரம் தெரிந்தவனாகவும் சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவனாகவும் ரொம்ப சூக்மமான புத்தி உடையவனாகவும் தர்ம நிஷ்டனாகவும் இருக்கிறான் ஆக அவனுக்கு மோக்ஷத்துக்கான சாதனமாகி ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அந்த குரு முகமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மூன்றாவது வரமாக ஆத்ம வித்தியையை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான் யம தர்மராஜா அவனிடம் அவன் யமதர்மராஜாவை குருவாக வரிக்கிறான் பிரம்ம வரிக்கிறான் ஆனா அவர் அவனுடைய தகுதியை சோதித்து பார்த்து சிஷ்யனாக ஏற்றுக்கிறார் ரெண்டாவது வள்ளியில் இந்த சாஸ்திரத்தினுடைய அருமை பெருமைகள் குரு சிஷிய சம்பிரதாயங்கள் இதெல்லாம் மிக நன்றாக புகழப்படுகிறது இதனுடைய பெருமை பிறகு நச்சிகேதம் நச்சிகேதம் கொஞ்சம் அழுத்தி கேட்டதுனால தத்துவங்களை சொல்ல தொடங்கினார் ஆனால் ஓரளவில் நிறைவு பெற்று அதை விரிவாக சொல்கிறதுக்காக மூன்றாவது வள்ளி தொடங்கியது ஆக ரெண்டாவது வள்ளியில் உபதேசம் பண்ணுறதுக்கு அவர் தயாரானாலும் இந்த சாஸ்திரங்களுடைய பெருமை ரொம்ப சொல்கிறார் வாழ்க்கையில் வந்து இதை தேர்ந்தெடுக்கிறது இந்த ஆத்ம வித்தியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு அதை புகழ்ந்து பேசுகிறார் அதுக்கு பிறகு கொஞ்சம் தத்துவ விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ரெண்டாவது வள்ளி பூர்த்தியாகிவிடுது மூன்றாவது வள்ளியில் நம்ம கடைசியாக பார்த்ததோட சாரத்தை சொல்கிறேன் ஏன்னா மந்திரங்கள் வந்து மொத்தம் பதினேழு மந்திரங்கள் இப்போ நாம் படிச்சிருக்கோம் இதில் முதல் மந்திரம் ஆத்மா இரண்டு இருக்கிறது ஹயத்தில் இரண்டு ஆத்மா இருக்கிறது என்று உபதேசம் செய்தது ரெண்டாவது மந்திரம் வாழ்க்கையில் தர்மானுானம் பிரஜானம் இரண்டும் துன்பத்தை நீக்குவதற்கு உபாயம் முதல் உபாயம் தர்மம் ரெண்டாவது உபாயம் பிரம்ம ஜானம் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்வது என்று இங்கே புரிந்து கொள்ளணும் தர்மத்தை கடைபிடிப்பதற்கே ஆத்மஜானம் வேணும் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு ஜீவாத்ம ஜானம் வேணும் அபர பிரம்ம ஜானம் வேணும் சகுண பிரம்ம ஜானம் வேணும் தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு அபர பிரம்ம ஜானம் சகுண பிரம்ம ஜானம் ஜீவாத்ம ஜானம் இது ரெண்டும் தர்ம அனுஷ்டானம் அது தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஜீவாத்ம ஜானம் ஈஸ்வரன் கடவுள் இருக்காருங்கிற ஞானம் தர்மத்துக்கே தேவை அதில் பெரும்பாலும் துக்கம் வராது துக்கம் வந்தாலும் தாங்கிக்கிற சக்தியும் வரும் அதில் ஆனால் அடுத்தது தத்துவஜானம் அதில் பரமாத்மாவையே ஜீவாத்மாவாக தெரிஞ்சுக்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அந்நியமாக இல்லை ஆக ஜீவாத்மா அபரபிரம்மன் தர்மம் இவை மூன்றும் தோற்றம்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம அதுக்கு ரியாலிட்டி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து ஜீவாத்மா பரமாத்மா தர்மம் இது மூ வேத பூர்வத்தில் கிடைக்கிறது வேதபூர்வத்தை கடைப்பிடிப்பதாலும் வேதபூர்வத்திலே ரெண்டு அம்சம் இருக்குது அதாவது கர்மகாண்டம் உபாசனா காண்டம் காய்க கர்ம உடம்பாள செய்கிற கர்மங்கள் பாராயணம் போன்ற கர்மங்கள் மனசினால் பண்ணுற தியானம் போன்ற கர்மங்கள் ஆக காய்க வாச்சிக்க மானச வியாபாராக உடலாலும் சொற்களாலும் மனதாலும் செய்யப்படும் முறையான செயல்கள் அது முறையான செயல்கள் என்பது ரொம்ப முக்கியம் முறையான செயல்கள் நெறிப்படுத்தப்பட்ட குறிக்கோளை நோக்கி செலுத்தப்படுகின்ற செயல்கள் இந்த செயல்களுக்கு பின்னால் தெளிவான அறிவு இருக்குது வேதபபூர்வமும் துக்க நிவத்தி சாதனம் வேதாந்தமும் துக்க நிவத்தி சாதனம் வேதபூர்வம் ஆபேட்சிகுக்க நிவத்தி சாதனம் வேதாந்தம் ஆத்திய துக்க நிவத்தி சாதனம் இது ஞாபகம் வச்சுக்கணும் ரிலேட்டிவாக பெயின் இல்லாமல் பண்ணுறது வேதபூர்வம் அப்சல்யூட்டாக பெயின் இல்லாமல் பண்ணுறது வேதாந்தம் இந்த ஹயத்தில் வந்து பிரம்மத்வயம் எல்லாம் சொன்னாலும் இந்த ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லியிருக்குங்கிறது மறந்துடக்கூடாது அடிக்கடி நான் அது சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த ரெண்டாவது மந்திரத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் அங்கே வந்து துவைத்த ஜானம் வேணும் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு துவைத்த ஜானம் வேணும் ஆக துக்கம் துக்க நிவருத்திக்கு ஆபேக்ஷிக்க துக்க நிவர்த்திக்கு துவைத்தியானமும் தர்மானுஷ்டானமும் அவசியம் ஜீவாத்மா பரமாத்மா வேறு ஆனால் வேதாந்தத்தில் வரும்போது இது எல்லாத்தையும் நீக்கிடும் பக்குவப்பட்ட பிறகு இதெல்லாம் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி இண்டிவிஜுவாலிட்டியை ஃபைன் பண்ணுறதா வேதபூர்வம் தன்னுணர்வை பக்குவப்படுத்துவதே வேதபூர்வம் தன்னுணர்வையே நீக்குவது வேதாந்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் தன்னுணர்வை பக்குவப்படுத்துவதால் துன்பமற் துன்பமில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கிறது வேதபூர்வம் தன்னுணர்வையே நீக்குவதால் துன்பம் என்பதற்கே இருப்பில்லாமல் செய்துவிடுகிறது வேதாந்தம் இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை துன்பமேன்னு நான் சேர்த்துட்டு இருக்கேன் துன்பம் இல்லைன்னு இருக்கு இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை துன்பம் ஒரு கற்பனை அனுபவிக்கப்படும் இன்பமும் அனுபவிக்கப்படும் துன்பமும் அறியாமையின் விளைவு கற்பனை சொல்ல போகிறோம் இனிமேல் திரும்பவும் தான் வரப்போகுது அதுக்கு பிறகு மூன்றாவது மந்திரம் நான்காவது மந்திரம் இந்த வாழ்க்கையை ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு பேசியது ஏழு விஷயங்கள் பார்த்தோம் நான் திரும்பவும் சொல்லலை நிறைய தடவை சொல்லிட்டேன் ஐந்தாவது மந்திரமும் ஆறாவது மந்திரமும் ஏழாவது மந்திரமும் எட்டு ஒம்பது மூணு ரெண்டு அஞ்சு மந்திரங்கள் அஞ்சுலேருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் அதாவது விவேகா அப்புறம் மனசு தூய்மை மன ஒருமுகப்பாடு தெளிந்த குறிக்கோளை பற்றிய தெளிவான அறிவு இவை மிக முக்கியம் புலநடக்கம் மன தூய்மை மன ஒருமுகப்பாடு தெளிந்த பகுத்தறிவு இவை அவசியம் என்று சொல்லியது அதில் நாம் இன்னொன்னையும் சேர்த்துக்கணும் உடலையும் பாதுகாக்கணும் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் நாம் மெயின்டெயின் பண்ணணும் ஆக உடம்பையும் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை உடம்பினுள் உத்தமனை காண்பதற்காக பாங்க உடம்பினுல் கோயில் கொன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே ஆக ஷரீரத்தை தர்மமாக காப்பாற்றணும் ஷரீரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஷரீரத்தோட பயனை அடைஞ்சு அப்புறம் சரீரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த உடல் எடுத்ததன் பயனை நாம் அடைந்து விட்டால் பிறகு இந்த உடலை பற்றி நாம் சாதனம் தானே அது இருக்கிற வரைக்கும் ஏதோ பேருக்கு அதை காப்பாற்றணும் அவ்வளோதான் அந்த காரியம் முடிஞ்சாச்சுன்னா அப்புறம் என்ன இது இருந்தால் என்ன போனால் என்ன எப்படி போனால் என்ன ஆனால் அது என்ன பண்ணுறது இன்னொருத்தருக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் நமக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆனால் ரொம்ப ஓவராக இதை இது பண்ண இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தி எதை அடையணுமோ அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குது இந்த சரீரத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது சோற்றுத்துருத்தி மலப்பாண்டம்ங்கிறாங்க உண்டோ நமைப்போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ அப்படிங்கிறார் தாய்மானவர் அருள் கோலத்தை அல்லவோ மெய்யென்று சொல்லணும் இதைப்போய் மெய்யின்னு சொல்கிறது தான் என்ன உண்டோ நமைப்போல வஞ்சருங்கிறார் வஞ்சனம் பண்ணுறோமா நமக்கே உடம்ப சரீரம் உடம்ப உண்மையானதுன்னு நினச்சா நமக்கு நாமளே வஞ்சனம் அணிக்கோங்கிறார் உண்டோ நமை போல் வஞ்சர் சரி ஆக இந்த மந்திரங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொன்னார் யமதர்மராஜா ஏன்னா அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக அழுத்தி சொல்கிறதுக்காக அதாவது அறிவு பகுத்தறிவு மன தூய்மை மன ஒருமுகப்பாடு புலநடக்கம் இவை இல்லை என்றால் வாழ்க்கை என்ன சொல்கிறது வாழ்க்கை வீணாகும் வாழ்க்கை துன்பத்துக்கு காரணமாகிவிடும் இவையெல்லாம் சரியாக இருந்தால் உடன்பாட்டு மரில் இதெல்லாம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையை நாம் வென்றுவிடலாம் ஆக துன்பத்தை வென்றுவிடலாம் இந்த கருத்து அழுத்தமாக சொல்லப்பட்டது அதாவது ஐந்துலேருந்து ரெண்டு மூணு அஞ்சு மந்திரங்கள் அஞ்சு மந்திரங்கள் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ஏழு மந்திரம் மூணு நாளையும் சேர்த்தா ஆக இந்த இரத்த கல்பனை சொல்லப்பட்டது உடலை பாதுகாத்து புலங்களை கட்டுப்படுத்தி மரத்தை கடைப்பிடித்து மனதை தூய்மைப்படுத்தி ஆண்டவனை ஆழ்ந்து எண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி இடைவிடாத சாஸ்திரங்களை கற்று குறிக்கோளிலே தெளிவாக இருக்க வேண்டும் வந்த வரவை மறக்கக்கூடாது இதெல்லாம் நன்கு நினைவூட்டப்பட்டது பிறகு பன்னெண்டாவது மந்திரம் மனப்பக்குவம் இல்லை என்றால் இந்த தத்துவத்தை புரிந்து முடியாது நுண்மையான அறிவு படைத்தவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் பன்னெண்டாவது மந்திரம் பத்தாவது மந்திரம் பதினோராவது மந்திரம் ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான முறையை சொல்லியது ஆத்மாவே பிரம்மம் என்கின்ற கருத்தை ஜீவாத்மா பரமாத்மாதான் என்கிற உண்மையை புரிய வைப்பதற்காக ஒரு முறை சொல்லப்பட்டது இந்திரிய விஷயங்களை காட்டிலும் மனம் நுண்மையானது வியாபகமானது ஆத்மாவாக இருப்பது மனதைக் காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் சமஷ்டி புத்தி சமஷ்டி புத்தியை காட்டிலும் மாயாசக்தி அவ்யக்தம் அதை காட்டிலும் பரபிரம்மம் சுத்த சைதன்யம் தூய உணர்வு கான்ஷியஸ்னஸ் அது சொல்லியது ஆனால் மனசு அது திரும்பறது இல்லை அது புரியலேன்னா பக்குவம் இருந்தால் இந்த விஷயம் புரியும் ஏன்னா இந்திய விஷயங்கள் புரியறது இந்திரியங்கள் ஓரளவுக்கு புரியறது மனசு பரவாயில்லை புத்தி பரவாயில்லை அப்புறம் சமஷ்டி மதிங்கிறத கிரகிச்சிக்கவே முடியலையே அப்புறம் மாயேங்கிறீங்க அது அதை விட கஷ்டமாக அதுக்கு மேலே பிரம்மனுங்கிறீங்க ஆத்மா பிரம்மஸ்வரூபங்கிறீங்க இதெல்லாம் மைண்டு கிராஸ்பே பண்ண முடியலையே அப்படின்னா அதை நீங்கள் சம்ஸ்கிருதமாக யோசித்து பார்த்தா புரியும் சம்ஸ்கிருத இது விளங்கும் இல்லாட்டி விளங்காது நுண்மையானவர்களுக்கு நுண்மையான அறிவு படைத்தவர்கள் இதை உணர்கிறார்கள் மனதை பக்குவப்படுத்தியவர்கள் இதை சொன்னதே தான் திரும்ப திரும்ப மன தூய்மை மன ஒருமுகப்பாடு சம்ஸ்கிருத அந்தகரணமுடையவர்கள் தெரிந்துகொள்கிறார்கள் எனவே என்ன பண்ணணும்னா இந்திரியங்களை மனசில் ஒடுக்கி மனசை புத்தியில் ஒடுக்கி புத்தியை ஆத்மகா இது ஹிரண்ய கர்ப்பனில் ஒடுக்கி அதுக்கப்புறம் போட்டுக்கணும் அதில் மந்திரத்தில் இல்லை ஹிரண்ய கர்ப்பனை மாயையில் ஒடுக்கி மாயையை பிரம்மத்தில் ஒடுக்கி பிரம்மமாகவே தன்னை உணர வேண்டும் ஒடுக்குதல் என்றால் அவைகளுக்கு உண்மை தன்மையை கொடுக்காமல் இருத்தல் அதனுடைய சத்தியத்துவ புத்தியை நீக்கிறது நம்ம தாட் நம்மளுடைய விற்த்தி எதை பற்றினது இருக்கணும்னா இந்திரிய விஷயங்களை பற்றின விறத்தி இருக்கக்கூடாது இந்திரியங்களை பற்றியோ மனசை பற்றியோ புத்தியை பற்றியோ விறத்தி இருக்கப்படாது ஆனால் அதெல்லாம் மனசெலாம் இருக்குது ஆ அந்த விறத்தி சைத்தன்யத்தை பற்றி இருக்கணும் அதை சைத்தன்யம் வேறு யார் நான் தான் நான் தான் என்ன அர்த்தம் விறத்தியை பிரகாசப்படுத்துகிறவன் நான் தாங்கிற விறத்தி எண்ணங்களை ஒளிர்விப்பவன் நானே என்கின்ற எண்ணம் அந்த எண்ணத்தை எண்ண வேண்டும் எண்ணங்களை ஒளிர்விப்பவன் நானே என்கின்ற எண்ணத்தை எண்ண வேண்டும் அந்த எண்ணமே எல்லா எல்லா என்னது என்ன சொல்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் அது சொன்னார் பதிமூணாவது மந்திரத்தில் பிறகு இந்த ஞானத்தை பெற வேண்டுமானால் நாம் உலக வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் பொண்ணையும் பொருளையும் போகத்தையுமே வந்து எண்பத்தஞ்சு வயசில் பேங்க் பாஸ்புக்கும் வட்டியும் கணக்கு பண்ணிகிட்டே உட்காந்துருந்தா ஜென்ம சாஃபல்யமாகும் அதுதான் சம்பாதிச்சாச்ச அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்தாச்சு அவன் சொன்ன மாதிரி நஜிகே சொன்ன மாதிரி இந்த மாடு எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டாச்சுங்கிறான் பீத்தோதக்காக குடிக்க வேண்டிய தண்ணியை குடித்தாச்சு எல்லாம் முடிஞ்சி ஆனாலும் போகிறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது இதெல்லாம் இத்தனை விட்டுட்டு சொத்தெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன் நான் எத்தனை சம்பாதிச்சான்னு விட்டு தான் போகணும் உடம்பே ஒன்று தூக்கி போக முடியாதுங்கிற போது என்ன பண்ணுறது அத்தனால அதுக்கு உழைச்சுட்டோம் அதனால் மனசு விட முடியல இத்தனால சாஸ்திரத்துக்கு உழைச்சிருந்தோம்னா நமக்கு கஷ்டமே இருக்காது நாம் வந்து பொண்ணையும் பொருளையும் போகத்தையும் காப்பாற்றுறதுக்காகவே உழைச்சுன்னு இருந்தோம்னா என்ன பண்ணுறது அதனால்தான் வள்ளுவர் நிறைய அதை பற்றிலாம் சொல்கிறார் நிலையாமை அதிகாரமெல்லாம் படித்து பார்த்தா தெரியும் ஒன்று சொத்து போயிடும் இல்லாட்டி இந்த உடம்பு போயிடும் ரெண்டுலேயே ஒன்று கண்டிப்பாக போத்தான் போகிறது இங்கே இந்த உடம்போடு இருக்கிற போதே சொத்து வந்தாலும் வரும் போனாலும் போகும் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த உடம்பு ஒரு நாள் கண்டிப்பாக போத்துத்தான் போகிறது அப்போ என்ன பண்ணுறது ஜாக்கிரத ஒத்திஷ்ட விழித்துக்கொள் எழுந்திரு தகுந்த குருமார்களை சென்று அணுகி இருந்து உண்மையை உணர்ந்து கொள் ஏனென்றால் இது மிகவும் இந்த ஞான மார்க்கம் மிகவும் தானாகவே படித்து புரிந்து கொள்ள முடியாது திரும்ப திரும்ப பெரியோர்கள் சொல்ல கேட்டு கேட்டு பௌனப்புண்ணியன ஸ்ரவணம் குறியாத் மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டு இதை மனதிலே உள் வாங்கிக் கொள்ளணும் ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியா இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் உண் இந்த உண்மையை உணர வேண்டுமானால் அதை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் லௌகிக விஷயங்களை திரும்ப திரும்ப நிறைய பேர் இதை கே இதோ இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னா சரி அதில் என்ன இருக்குது அதையே தான் கேட்டுருக்கோம் அதில் என்ன இருக்குது சொல்லுங்களேன் பார்ப்போம் எல்லாம் நம்ம மனது நம்மளை ஏமாத்துறது நம்ம மனது நம்மளை ஏமாற்றுறது நமக்கு தெரியல கிருஷ்ணர் கீதையில் வந்து விபூதி யோகத்தில் ஒரேடியாக சொல்லப்படாதா எல்லாத்துலேயும் நான் இருக்கேன்னு சொல்லிட வேண்டிதானே ஒன்று எடுத்து எடுத்து சொல்கிறார் அகமாத்மா குடா கேஷ ஆதித்யாநாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம் சுமாச்சிர் மறுதா அஸ்மி தேவாந்ஸ் வாசவன் விஷ்ணீனாம் வாசுதேவோ அமி பாண்டாம் தனஞ்சயா தூத்தம் சலயதாம் அஸ்மி என்னவா மாற்றி இருக்கார் எதுக்கு நான் கடவுளே ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்கா நமக்கு வேறு எதையா படித்தோம் அதில் அதில் வரணும் அந்த டேஸ்ட் வரணும் லௌக்கிகத்தில் இருக்கிற டேஸ்ட் இதில் வரமாட்டேங்கிறது அதுக்கு தான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் மகான்கள்லாம் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களே மோட்சந்தான் பரம புருஷார்த்தம் ஞானந்தான் வேணும் ஆனால் எனக்கு அதில் ருச்சி வரமாட்டேங்கிறது அறகுறையாக இருக்குது ருச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேதாந்தம் படிக்க முடியல ஆனால் லௌகிகம்னால் டைம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது சுவாமி இது தெரிகிறது அதனால தான் அப்படி கொஞ்சம் உடனே வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ருச்சி வளரணும் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ருச்சி வளரணும் அது வரும் ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் மூணு கிடைக்காதுங்கிறார் சங்கராச்சாரியார் இந்த மனித உடம்பு கிடைக்காது உயிருக்கு அப்படியே மனுஷ உடம்பு கிடைச்சாலும் நல்லா இதை வேஸ்ட் பண்ணுவான் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைப்பான் ஏன்னா இது வந்து இதை என்ன பண்ணுவான்னா சென்ஸ் ப்ரெஷர்லேயே இதை யூஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கு பன்றியாக கழுதியாக பிறந்திருக்கலாமே மனுஷிய சரீரம் என்னத்துக்கு ஆக இந்த மனுஷரீரம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை கிடைக்கிறது அப்படியே மனுஷ சரீரம் கிடைச்சாலும் மோட்சத்தில் ஆசை வரணுமே கேம்புக்கு போகணும் கட்டோபனிஷத்து படிக்கணும்னு ஆசை வரணுமே அவ்வளோ லேசில் வராது வந்தாலும் நமக்கு சுற்றி இருக்கிறவன் சொல்லுவோம் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்போ அதில் நமக்கு மனசு போகாது அதெல்லாம் மீறி அதில் இருக்க அதில் ஒரு ருச்சி வரணும் நமக்கு இல்லாட்டி ஒரு எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமா நீ நாமமும் ஏமி ருச்சி ராம அதே நாமத்தை தான் நம்மளும் சொல்கிறோம் ருச்சி வரதா வழியாக பாருங்கோ இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு என்னதான்னு சொன்னாலும் ராமனுக்கு ஏதாவது பானகத்தை நைவேத்தியம் பண்ணி அதை குடிக்கலாமான் தான் தோன்றுறது ராமநாமமாக ருச்சியாக ராமனுக்கு நைவேத்தியம் பண்ணால் பானகந்தான் ருச்சியாக இல்லாட்டி அதில் வெள்ளம் கொஞ்சம் இன்னும் கூட போட்டிருக்கலாம் ஏலக்காய் இன்னும் அதிகமாக தட்டி போட்டிருக்கலான்னா ஆகா மோட்சத்தில் இச்சை வர்றது அது இன்னும் அதை விட கடினம்ங்கிறார் சங்கராஜாரர் அப்படியே மோட்சத்தில் இச்சை வந்தால் நமக்கு சரியான வாத்தியார் வரணுமே கிடைக்கணுமே டீச்சர் அமையணுமே குரு கிடைக்கணும்னா அது போய் ஆ குருவே நமக்கு ப்ராப்ளமாக மாறிவிட்டார்ண்ணா என்ன பண்ணுறது ஆகா குரு கிடைக்கணும் இது மூணும் ஜென்மாந்திரத்தில் நிறைய புண்ணியம் பண்ணிருந்தால் தான் கிடைக்கும் கிர ராதிசங்கரர் அதாவது துர்லபம் திரயமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷியத்துவம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா என்ன பண்ணுறார் ஜாகிரதை நான் தான் சொல்லுவேன் உத்திஷ்டு மந்திரத்தில் இருக்கு ஆடரை மாற்றணும் ஜாகிரத உத்திஷ்ட வரான் பிராப்பிய நிபோதத்தை இதில் ஜாகிரதை புத்தியை ரொம்ப யூஸ் பண்ணணும் இதில் நீ எக்ஸ்ட்ரோவேட்டடாக போக முடியாது முழுக்க முழுக்க அறிவை மாத்திரம் பயன்படுத்தணும் இங்கே ஒன்றும் கற்பூரம் ஊதுபத்தி வீபூதி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நன்றாக சூக்மமாக புத்தியை மாத்திரம் தான் கொண்டு போகணும் குருக்கிட்ட போகிற போது சும்மா மரியாதைக்கு ஏதோ பழத்தை எடுத்துன்னு நம்ம புத்தியை நல்லா சம்ஸ்கிருதமாக வச்சுன்னு தான் போகணும் அதுக்காக தான் இந்த சமீத்துக்குச்சியை காட்டுறாங்க சமைத்துக்குச்சியை கொண்டு இப்படி காமிச்சா என்ன அர்த்தம் நான் மரத்துலேருந்து கீழே விழுந்துவிட்டேன் இந்த சம்சார விரட்சத்திலேருந்து விலகிவிட்டேன் மோக்ஷம் அடையணும் என்னை வந்து நெருப்பு வைங்கும் எனக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குச்சி அந்த மரத்துலேருந்து குச்சி விழுந்து விழுந்த குச்சியும் போய் உடைக்கப்படாது உடைச்சா அது எரியாது அங்கே போனால் அவர் என்ன சொன்னாலும் மண்டைக்குள்ளே ஏறாது அதனால் அது காஞ்சு விழணும் அதுவே மரத்துலேருந்து விழணும் அந்த குச்சியை கொண்டு போய் குருக்கிட்ட காட்டுறான் அது சிம்பாலிக்காக இந்த பாருங்க நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் ஆனால் என் பேரில் கொஞ்சம் அக்கௌண்ட்டு மாத்திர சும்மா அது இந்த அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்கிறது உண்டு அந்த குருக்கிட்ட போய் சொல்லணும் மூணு தடவை சொல்லணும் எமது உடல் பொருள் ஆவி மூன்றும் உமக்கே கொடுத்தோம் உடல் பொருள் ஆவி மூன்றும் உமக்கே கொடுத்தோம் ரெண்டே தான் வச்சுருக்கான் உடல் பொருள் ஆவி மூன்றும் உமக்கே கொடுத்தோம் அப்படின்னு தேங்காய் பழத்தை வச்சு தண்ணியை ஊற்றி கொடுத்துருவான் இங்கே எல்லாம் உள்ளே நிறைய இருக்கும் ரூபா அப்புறம் இந்த பாட்டு வேறு பாடிடும் அன்றே என்னாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே இணையா இணையாட் கொண்ட பாட்டெல்லாம் பாடுவார் பேங்க் பேலன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும் எல்லாத்தையும் உமக்கே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் குரு டீச் பண்ணணுன்ருக்கு குருவுக்கும் தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு தெரியும் ஆகினால அது மாத்திரம் இல்லை குருவுக்கும் அது நீடு இல்லை வாஸ்தவமான குருவாக இருந்தானே இது அடையாளத்துக்குத்தானே இதெல்லாம் அப்படித்தான் நம்ம நாட்டில் நிறைய மடங்கள்லாம் அந்த காலத்தில் உருவாகிருக்கு சொத்தெல்லாம் மடத்துக்கு கொடுத்துருவாங்க அங்கே போய் சாமியார்ட்ட போய் உட்காந்து பாடம் கேட்டுன்னு இருப்பாங்க அது மடத்தை தலையில் கடைசியில் சாமியார் தலையில் வெடியும் எல்லாம் அவர் மாட்டிப்பார் இவர் கொடுத்துட்டு பேசாமல் ஆனந்தமாக படிச்சுன்னு இருப்பார் கடைசியில் அவர் அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் மாட்டின்னு விடுவார் பாருங்கோலே மோட்சத்தில் இருக்கிறவனையும் பந்தத்துக்கு இருக்கிற சக்தி இதுக்கு இருக்குது எப்படி நம்ம அதை விடுமா என்ன மாய யாரை விடுது சொல்ற எல்லாத்தையும் சமாளிச்சி சாஸ்திரத்தில் ஊரின் இருக்கணும் இத்தனையும் சமாளிச்சு சாஸ்திரத்தில் ஊரில்ன்னா ஒரு வழி ஆயிடும் ஆக குரஸ்ய தாரா நிஷித்தா இந்த இடத்துல வந்து சூக்மங்கிற அர்த்தத்தில் சொல்றார் இது வந்து உள்ளே அறிவால உணர உயித்து உணர வேண்டியதாக இருக்கிறது ஓர்த்து உள்ளம் உள்ளது உணர வேண்டி இருக்கிறது எனவே இது கத்தி முனை மாதிரி ரொம்ப ஷார்ப்புன்னு அர்த்தம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணுது ஆகா இந்த வழியில் போகிறதுங்கிறது இங்கே உனக்கு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் வராது முழுக்கமாக எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் ரிமூவ் அப்படின்னு எனக்கு அப்படி வந்தது இப்படி வந்தது எப்படி வந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறியும்பார் நான் தியானம் பண்ணின்னு இருக்கிற போது தலை சுற்றித்து மேலே அப்படியே வட்ட வட்டமாக வந்தது வெள்ளா வெள்ளையாக வந்தது கருப்பு கருப்பாக வந்தது ப்ளூவாக வந்தது என்னத்தையா சொன்னால் எல்லாத்தையும் நெகட் பண்ணும்பார் அவர் இவனுக்கு என்னென்னே புரியாது அது எதோ யோசிச்சுட்டே இருப்பான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பான் அவர் சொல்கிறார் எதையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாத நீ அதுன்னு சொல்லிகிட்டு அது புரியணுமே அதனால் அந்த வழி வந்து கொஞ்சம் கடினமாக தோன்றும் ஆனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தியானா பொறுமையாக படிச்சுட்டு இருந்தியானா குருவோட அனுகிரகத்தினால் நீ பண்ணக்கூடிய சாதனைகளால் உனக்கு அது விளங்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக விளங்கும் ஸ்ரத்தையோட படி அப்படின்னு அர்த்தம் கவையோ வதந்தி அது பார்த்தோம் அதாவது கண்டிப்பாக குருக்கிட்ட போகணும் குருக்கிட்ட போய் படிக்கணும் ஞான மார்க்கத்தினால் முக்தி என்பது சொல்லப்பட்டிருக்கு பதினாலாவது மந்திரத்தில் பதினஞ்சாவது மந்திரம் பிரம்மஸ்வரூப லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது பதினாறு பதினேழு இந்த கிரந்தம் வந்து சமாப்தி உபசம்ஹாரம் நிறைவு நிறைவுரை நிறைவுரையில் என்ன சொல்ல முகஉரையில் முகவுரை நிறைவுரைன்னு சொல்கிற மாதிரி அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது பிரம்மத்வயம் இங்கே என்ன சொன்னார் இந்த நா உபதேசம் பண்ணப்பட்ட வித்தியை யமதர்ம உபதேசிக்கப்பட்ட வித்தியை நச்சிகேதஸு பெறற்ற வித்தியை இதை படித்தா என்ன பிரயோஜனம்னா ஆனந்தமாக இருக்கலாம் எப்பவும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கலாம் உக்வா சுத்வாச்ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே ஆகா இதை வந்து ஸ்ராத்த சமயத்தில் பாராயணம் பண்ணினால் பிராமண சபையிலையும் ஸ்ராத்த சமயத்துலேயும் பாராயணம் பண்ணினால் அது எல்லையில்லாத பலனை கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து பாராயணம் பண்ணால் அந்த அந்த புண்ணியமே அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தூண்டும் அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாராக குரு கிடைப்பார் அதுக்கப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுப்போம் அர்த்தம் தெரிஞ்சின உடனே அந்த மனசில் அந்த உண்மை விளங்கும் உண்மை விளங்கினா வாழ்க்கை பிறவியினுடைய பயன் பெற்ற பெற்ற உணர்ச்சி கிடைக்கும் ஆஹா ஜென்மா எதுக்கு எடுத்தோமோ அந்த ஜென்மாவோட பிரயோஜனம் கிடச்சி போச்சு கிருத்த கிருத்தியோகம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனைகளை செய்து முடித்து விட்டேன் உலகியல் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சாதனைகள்லாம் முடிக்கவாக முடியும் பேரம் பேத்தி அதுக்கு குழந்தை அதுக்கு குழந்த வந்துகிட்டேதான் இருக்கும் ஆ லௌக்கிக வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டேன் ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டியது இப்போ தான் இருக்குன்னு எண்பத்தஞ்சி வயசில் ஆரம்பித்தா ஆன்மீக வாழ்க்கையில் செய்ய வேண்டியதுக்காகத்தான் இந்த ஜென்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு லௌகிக வாழ்க்கைங்கிறது பைப்ர அது பேர் இருக்குது இந்த சரீரத்தை அதுக்கு ஒரு என்விரோன்மெண்ட்டு ஃபேமிலி இதெல்லாம் இருக்குது ஆக இதெல்லாம் சாதனம் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது அர்த்தமும் காமமும் தர்மத்துக்கு சாதனம் தர்மம் தர்மம்னா புண்ணியம் புண்ணியத்துக்கு சாதனம் புண்ணியத்தை செய்யறதுக்கு சாதனம் அர்த்தமும் காமமும் புண்ணியம் செய்வதற்கு சாதனம் புண்ணியம் மன தூய்மைக்கு சாதனம் மன தூய்மை குருவினிடம் செல்வதற்கு சாதனம் குருவினுடைய உபதேசம் ஞானத்துக்கு சாதனம் அந்த ஞானம் முக்திக்கு சாதனம் எல்லாம் சாதன சாத்திய விவேகம் வேணும் அது சரியாக இல்லைன்னா எல்லாம் கன்ஃபியூஷனாக குழப்பந்தான் சரி இந்த முகவுரையோடு நம்ம இப்போ அடுத்த அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளிக்குள்ளே நாம் நுழைகிறோம் அந்த மந்திரங்களை படிக்கிறோம் மந்த்ராங்களுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம் சங்கராச்சாரியர் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அதாவது இந்த முதல் வல்லி முதல் அத்தியாயம் மூணாவது வல்லி பன்னெண்டாவது மந்திரம் அதை அதை கோட் பண்ணுறார் ஏஷ சர்வேஷு பூதேஷு குடோத்மான பிரகாசத்தே திருஷ்யதே த்வக்யா புத்தியா சூக்ஷ்மயா சூக்மதரிசிபி மந்திரம் இது எல்லோரிடத்திலும் தெளிவாக இருந்த யாருக்கும் இது தெளிவாக விளங்கவில்லை இது தெளிவாக இருப்பதால் எல்லாம் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறது இருந்தபோதிலும் மற்றவை எது தெளிவாக விளங்க வேண்டுமோ அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளாமல் விஷயங்களில் தெளிவு தேவை தேவை என்று ஓடுகிறார்கள் ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு தேவை என்று தெளிவு தேவை என்று அதற்காக முயல்வதில்லை ஆகையினால இது பிரகாஷப் பிரகாசத்தை ஆனால் சூக்ம புத்திக்கு தெரியும் என்று சொன்னார் அதாவது ஸ்தூல புத்தி உடையவர்களுக்கு ஸ்தூல விஷயங்களை சிந்திப்பவர்களுக்கு இது விளங்காது சூக்ம விஷயங்களை சிந்திப்பவர்களுக்கு இது விளங்கும் அந்த சூக்ம விஷயத்தை சிந்திக்கிறதுக்கும் ஒரு அதிருஷ்ட சக்தி வேணும் அனுகிரகம் வேணும் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா புரிஞ்சதுக்கு பிறகு இவ்வளவுதானான்னு தோணும் புரிகிற ரொம்ப அது ஏங்கிகிட்டே இருப்போம் எத்தனை நாளைக்கு ஏங்கிகின்றே இருக்கிறது இந்த ஜென்மாவில் சாகர் வரைக்கும் ஏஞ்சிட்டு இருக்கிறது தான் ஆனந்தமா ஒரு இடத்துலேயாவது இந்த இயக்கம் போக வேண்டாமா நமக்கு வேதாந்தம் முறையாக படித்தா இயக்கமே இருக்காது வேதாந்தத்து மேலே ஸ்ரத்த வேணும் அதனால தான் குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசஸ்ரத்தா ஸ்ரத்தைக்கு லட்சணமே குருவினிடத்திலும் வேதாந்தத்தின் சொற்களிலும் ஆழ்ந்த விஸ்வாசத்திற்கு பெயர்தான் ஸ்ரத்தா சாஸ்திரஸ் குரு வாக்கியஸ சத்திய புத்தியாவதாரணா நிறைய பேருக்கு ஸ்ரத்தில்தான் ப்ராப்ளம் அதை பிரமாணமாக கண்ணை நம்புகிறான் காதை நம்புகிறான் மூக்கை நம்புறான் தோலை நம்புகிறான் உபனிஷத்தை நம்ப மாட்டேங்கிறானு பணத்தை நம்புகிறான் பக்கத்தில் இருக்கிற ஆளை ஆளை கொஞ்சம் பேரை வேணுங்கிற மனுஷத்தை நம்ப மாட்டேங்கிறான் ஈஸ்வரனை நம்ப மாட்டேங்கிறான் தர்மத்தை நம்ப மாட்டேங்கிறான் அது காப்பாற்றுங்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது ஆஹ இத்தி உத்தங்கிற சொல்லப்பட்டது ஒன்றாவது அத்தியாயம் மூணாவது வள்ளியில் பன்னெண்டாவது மந்திரத்தில் யமதர்மராஜா இதை சொன்னார் இது எல்லோருக்குள்ளும் இருந்த பொழுதும் இது தெளிவாக விளங்குவதில்லை தெளிவாக விளங்குவதில்லை ஆனால் நுண்மையான அறிவு படைத்தவர்களுக்கு இந்த உண்மை விளங்கி விடுகிறது என்று சொன்னார் ஆனால் எதனால் எதனால் இந்த எதனால் இந்த புத்தியானது இதை புரிந்து தவிக்கிறது கேட்குறார் கஃப் புனகா பிரதிபந்தா என்ன என்ன இடைஞ்சல் நமக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு என்ன பிரச்சனை எதனால் இதை புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டப்படணும் எது ஓவர் பவர் பண்ணுறது நம்மளை நம்முடைய இன்டலெக்டை கேட்குறார் ஏன தது அபிபவாத் ஆத்மான எது ஓவர் பவர் பண்ணி ஆத்மாவை புரிஞ்சிக்க முடியாமல் தடுக்கிறது நம்ம மனசில் அப்படிங்கிறதுக்கு தது காரண பிரதர்ஷனார்த்தா வல்லி இந்த வல்லியானது தொடங்குகிறது எதற்காக நான் அதாவது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை காட்டி கொடுக்கின்ற தன்மையில் இந்த வள்ளி தொடங்குகிறதுங்கிற இந்த பெரிய உண்மையை சொல்லப்போனால் எளிமையான இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்மை தடுப்பது எது என்பதை விளக்குவதற்காகவே இந்த வள்ளி தொடங்குகிறது இந்த செக்ஷன் ஸ்டா ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்கிறார் விஜாத்தகி பிரதிபந்தக்காரனே தது அபனயனாய எத்தனகா ஆரப்தம் சக்கியத்தை இடைஞ்சல் என்னன்னு தெரிஞ்சால் தானே அந்த இடைஞ்சலை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும் ஆத்ம ஜானத்தை பெறத்துக்கு என்ன இடைஞ்சல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடைஞ்சலை நீக்கினாத்தானே ஆத்ம பெற முடியும் அதுக்கு இடைஞ்சல் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக சொல்லுகிறது என்ன எதனால நமக்கு இந்த உண்மை தெரிய மாட்டேங்கிறது ஏன் இந்த உண்மை நமக்கு விளங்குவதில்லை அதற்கான காரணத்தை சொன்னால் அந்த காரணத்தை நீக்கிவிட்டால் காரியம் போயிடும் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு காரியம் அதுக்கு காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுண்டா அந்த காரணத்தை நீக்கிட்டால் காரண நாஷே காரிய நாஷா புரிஞ்சிக்க முடியலேங்கிறது போயிடும் அப்படின்னா என்னாகும் புரிஞ்சுடுவோம் புரிஞ்சுண்டா தானே புரிஞ்சிக்க முடியலேங்கிறது போவோம் அதுக்காக இந்த வள்ளி தொடங்குகிறது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நான் அப்பப்போ ஆனால் உபனிஷத் சிஸ்டமாக முறையாக உபதேசிக்கிறது பார்க்கலாம் பராஞ்சி காத்திருணர் ஸ்வயூ தராங் பசிய நாந்தராத்மன் கஷ்டித் தீர்ப்யாத்மா ஆத்தச்சு அமத்தமின் பராஞ்சி வதணத்ஸம்பூ தராங்கமன் கஷித் தீர்பாத்மா ஆச்சுமன் அறியாமை பின்னால் சொல்ல போகிறார் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேங்க நம்ம எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ட்ரோவர்டடாக இருக்கிறதுனால இந்த உண்மையை நாம் பார்க்குறது இல்லை எப்போ பார்த்தாலும் பாஹ்ய விஷய பிரவிற்த்தி ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி குண குணதோஷங்களை பேசின்னு இருக்கோம் நம்ம பேசுகிறது என்னவாக இருக்குது நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் மட்டெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் அதுதான் நம்ம மனதுக்கு இண்டிகேட்டர் லிங்கம் க்ளூ நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேசுகிற பேச்சை வச்சு தான் நம்ம மனசை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் எப்படி நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொருத்தர் பேசுகிறத வச்சு அவங்க மனசை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்போ நம்ம பேசுகிற பேச்சை வச்சு நம்ம மனசை ஜட்ஜ் பண்ண வேண்டாமா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு மற்றவன் குறையை பற்றி நம்ம பேசுகிற போது அதுவே பெரிய குறை இன்னொருத்தனுடைய குறையை பேசுகிறதே பெரிய குறையாக இருக்குது நமக்கு அது தெரியறதில்லை நமக்கு ஆக அகத்தின் அழகு முகத்தில்னா பேச்சில் தெரியும்னு அர்த்தம் முகம்னால் மூஞ்சி முகம் மாத்திரம் இல்லை இது செகண்ட்ரி நம்ம பேசுகிற பேச்சை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறார் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறார் உட்காத்தி வச்சு கதையெல்லாம் பொறுமையாக கேட்குறார் ரூபாயை வாங்கிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறார் கேட்டுட்டு ஜட்ஜ் பண்ணுறார் ஓ இப்படி தான் இதுதான் இந்த கேஸு இந்த ஃபோபியா இருக்குது அந்த ஃபோபியா இருக்குது இதுக்கு இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சொல்ல மாட்டார் உனக்கு இந்த ப்ராப்ளம் டைரெக்டாக சொன்னால் போச்சு ஆனால் இவன் ஒத்துக்கிண்டு போகணும் முதல்ல அந்த அவர்கிட்ட ஸ்ரத்தை வேணுமே சைக்காலஜிஸ்ட்ட இல்லை நிறைய சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமே இப்படி தான் வரும் அவள் சொல்லுவா நம்ம ரெண்டு பேரும் ஒரு சைக்காலஜிஸ்டில் போனானே நீ வேணால் இப்போது உனக்கு தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இன்னும் இவ்வளோக்கு ஈகோ எனக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லையேம்போ இவள் சொல்லுவாள் இல்லாட்டி அவன் சொல்லுவான்னு வச்சுங்க ஏன் சுவாமி அவங்குறீங்க இவருன்னு சொல்லப்படாதா சரி வச்சு எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறீங்களே அப்படின்னு அதுதான் நீ உன்னை யார் சொன்னால் ஸ்திரீன்னு நீ பிரம்மனில்வோ சொல்லின்னு இருக்கேன் உன்னை யார் ஸ்திரீன்னா உன்னை யார் புருஷன்னா தெரிய அப்போ இந்த சைக்காலஜிஸ்ட்டை என்ன பண்ணுறாருனா நம்மக்கிட்ட சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் அவர்கிட்ட சொன்னது நம்மளே என்ன பண்ணுறோம் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணிக்க நம்மளால முடியல மனோ தத்துவ டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா அவருக்கு ஒரு மெத் மெத்தடாலஜி தெரியும் அந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை அவர் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்பிட்டு போனால் தானே இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அது ஈகோ ஜாஸ்தின்னு அரிசம் இருக்குங்கிறத ஒத்துக்கிண்டு பேசாமல் போய் சரண்டர் வந்து சைக்காலஜிஸ்ட்டே சரணம் உளநோய் மருத்துவர் அவருக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்குது அவர் ஒய்ஃபே சரி பண்ண முடியாமல் இருக்கலாம் அது வேறு ப்ராப்ளம் நான் நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் அவர் ஊரில் எல்லாருக்கும் சரி பண்ணிவிடுவார் அவர் ஒய்ஃபை மாத்திரம் சரி பண்ண முடியாது ஏன்னா அந்தம்மா ஒத்துக்கிற நீ பைத்தியன்னு சொல்லிகிட்டு இருக்க அந்தம்மா இந்த எதுக்கு சொல்ல அவர்கிட்ட போய் சரண்டர் பண்ணால் அவருக்கு தெரியும் எதுக்கு நம்மளை வச்சே நம்மளை நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோங்கிறத வச்சே நம்ம மனசை புரிஞ்சு சரி எங்கே நமக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம சாந்தியோடு இருக்க முடியும் நம்ம இங்கே வந்தது நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு தானே இந்த உலகத்தில் இந்த சரீரம் எடுத்து வந்திருக்கிற இந்த ஜீவனாகிய நாம் நம்மை திருத்தி கொள்வதற்காகத்தானே பிறந்திருக்கோம் இன்னொருத்தரை திருத்துறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் நம்மளை திருத்திக்க முடியும் நம்மளை திருத்திக்க உடனே முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நம்மளை திருத்திக்க முடியும் நம்மளை திருப்திக்கத்தான் வேணும் அதுக்காகத்தான் வந்திருக்கோம் வேறு பர்பஸ்ஸே இல்லை இந்த உலகத்தில் இந்த சரீரம் நாம் எடுத்திருக்கிறதுக்கு காரணம் நம்மை நாம் பண்படுத்திக் கொள்வதற்காக நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்திருக்கோம் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறதுக்காகவோ இன்னொருத்தரை சரி பண்ணுறதுக்காகவோ இன்னொருத்தரை பாராட்டுறதுக்காகவோ நம்ம பிறக்கலை யாரையும் பாராட்டுறதை பற்றி தப்பு இல்லை பாராட்டினா நமக்கு ஆனந்தமாக இருக்குது அதனால் பாராட்டலாம் ஆனால் இன்னொருத்தரை இகழ்ந்தால் நமக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படி ஆனந்தமாக இருக்குதுன்னா அது ஒரு வியாதின்னு அர்த்தம் பிறரை இகழ்வதன் மூலம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சி வியாதியை காட்டுகிறது சந்தேகம் இருக்கோ பிறரை பாராட்டுவதால் என் மனம் சந்தோஷம் அடைகிறதுன்னா அது நோய் நான் சொல்லுவோம் அது நோய் கிடையாது அது பக்குவம் மெச்சூரிட்டி சந்தோஷம் ஆகினால எதுக்கு இதை சொல்லுகிறோம்னு கேட்டால் நம்ம இங்கே இந்த எக்ஸ்ட்ரோவர்டடாக போன தான் காரணங்கிறார் புறநோக்கிலேயே இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் பகிர்யோகம் என்றைக்கோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணி நேரம் அந்தர்யோகம்னா அந்தர்யோகம் வந்து ஒரு என்னது ட்ரைனிங் நீ எப்பவும் அந்தர்யோகியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் ப்ரோக்ராம் அது பகிர் யோகத்தை குறைச்சிக்கோ அந்தர்யோகியாக ஆகு நாளாக நாளாக நீ அந்தர்யோகியாக மாறணும் இந்த பகிர் யோகித்துவம் குறையணும் வயசாக சின்ன வயசில் வேணால் எக்ஸ்ட்ராட்டடாக இருக்கலாம் நாளாக நாளாக நாளாக மெச்சூரிட்டி வர வர என்னது உள்ளுக்குள்ளோ போகணும் அகநோக்குடையவர்களாக ஆக வேண்டும் புறநோக்கில் போக போக இன்பத் துன்பம் மாறித்தான் வரும் மனசை சஞ்சலப்படுத்துகிறதே பாக்கிய விஷயங்கள் தானே சஞ்சலம் இருக்காமல் இருக்கணும்னா பாக்கிய விஷயங்கள்ல அதிகமாக போகாமல் இருக்கணும் மனசில் சஞ்சலத்துக்கு காரணமே இந்திரிய விஷயங்கள் ஓவராக உள்ளே போகிறது தான் அதிகமாக போக போக சஞ்சலம் அதிகம்தான் அப்புறம் என்ன பண்ணுறது தானாகவே மனசு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ரெஸ்ட் எடுக்க விரும்புறது அப்புறம் முழித்தவுடனே பழைய விடியும் இந்திரிய விஷயம்தான் எழுந்தவுடனே பழையபடியும் ஆண்டவனையும் தியானம் பண்ண போகிறோம் திரும்பவும் லௌகிக விவகாரம் தான் அதை பார்க்கணும் பேங்குக்கு போகணும் காய்கறி வாங்கணும் அதை வாங்கணும் எதை வாங்கணும் இருக்குது நான் வேண்டான்னு சொல்ல இல்லாட்டி எப்படியும் காரியம் பண்ணிக்கிறது அதை கூட இது தெய்வீகமாக பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் வழி சொல்லிக் கொடுத்துருங்க நம்ம பண்ணுற காரியங்கள் எல்லாமே அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும் நான் காய்கறி எதுக்காக வாங்குகிறேன் மோற்றாடையிறதுக்காக வாங்குகிறேன்னு நினச்சிட்டு வாங்குவோமோ இந்த காய்கறியை நான் சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்து கடோபனிஷத்தை திரும்ப திரும்ப படித்து அந்த ஞானத்தை உள் வாங்கிட்டு நான் மோக்ஷம் அடைகிறதுக்காக காய்கறி வாங்குறேன் பால் வாங்குகிறேன் வீட்டை எதுக்கப்புறம் இருக்கிறேன் வீட்டை சுத்தமாக வச்சுன்னு இருந்தால் எனக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் நல்லா படிக்கலாம் கடவுளை தியானம் பண்ணலாம் அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறேன் பர்பஸ் அது அதுதான் குறிக்கோள் அந்த டைரக்ஷன் கரெக்டாக இருக்கணும் டைரக்ஷன் ப்ராப்ளம் டைரெக்ஷன் எல்லாம் மெட்டீரியல் எல்லாட்டும் நாலு பேர்கிட்ட சொல்லிக்கணும் இந்த க நகையை வாங்கினேன் அந்த புடவையை வாங்கினேன் இந்த துணி வாங்கினேன் உங்களை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ட்ஸுக்கு நான் அந்த போஸ்ட்டு போனேன் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அந்த பெருமையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க இந்த பெருமையும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதிலேயே டைம் போயிண்ட்டே இருக்கு அதனால தான் சங்கராச்சார் சொன்னார் பரமே பிரம்மணி கோபின சக்தா பாலஸ்தாவத் கிரீடா தருணஸ்தாவத் தருணி சக்தா விரத்தஸ்தாவ சிந்தாசக்தகா பரமே பிரம்மணி கோபின் அசக்தா கடவுளிடத்தில் பற்று வைப்பவனை காணவே இல்லையே விளையாட்டில் பற்று வைக்கிறான் பெண்களிடத்தில் பற்று வைக்கிறான் கவலையில் பற்று வைக்கிறான் பையன் அப்படி ஆயிட்டானேங்கிறான் இவன் இப்படி ஆகிட்டானேங்கிறான் சினிக்காக இருக்கான் ஆனால் வந்து கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கு டைமே இல்லைங்கிறானே ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னா அதில் ருச்சி வரலை மாணிக்கவாசர் அதெல்லாம் சொல்கிறாரே அது பழச்சுவையனை அமுதன அரிதன எளிதன அரிதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சொல்கிறார் எளிதனை அமரரும் அரியார் அந்த ஒரு லைனையும் யோசிச்சு பாருங்க அது பழச்சுவையனை அது பழச்சுவையாது அதுக்கு மேலே அது ஒரு வார்த்தைக்கு சொல்கிறார் அது பழச்சுவையனை அமுதனை அரிதன எளிதன எது எளிதோ அது அரிதாக இருக்கிறது ஒரே எங்கேயா கொஞ்சம் தள்ளி போட்டால் பரவாயில்ல அரிதன எளிதன அமரரும் அறியார் அப்படின்னா நம்ம எம் இந்த மூலைக்கு உம் வேறு உம்மைத்தொகை அமரரும் அறியார் தேவர்களும் கூட இதை அறிய மாட்டார்கள் அதான் சொன்னால் இல்லையா இங்கே சொன்னார் எமதர்மத தேவையிரத்ராபி விஜகித் சிதங்கில்லை தேவர்களுக்கே இந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கிறதப்பா அப்படின்னு இருபத்தோராவது மந்திரத்திலே சொன்னார் யம தர்மராஜா முதல் வள்ளியில ஆஹ் பாஹ்ய பிரவருத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றார் இந்த மந்திரத்தில் என்ன சொல்றார் ஸ்வயம்பூஹு காணி பராஞ்சிணது அப்படின்னா போடுறது தட சொல்றேன் இல்லையா என்னது ஏண்டா சாமி என்னை படச்சே அப்படின்னு திட்டுறான் இல்லையா என்னை படைச்சே என்னை பட படைக்கையிலே என்ன நினைச்சே ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் அவனிடம் நான் ஒன்றே ஒன்று கேட்கணும் ஏண்டா சுவாமி என்ன படைச்சே என்னை படைக்கையிலே என்ன நினைச்சே இருக்கு இல்லையா இந்த பாட் இந்த மந்திரத்தில் தான் எடுத்துருக்காங்க ஸ்வஜம்பூஹு ஸ்வஜம்பூஹுன்னா இறைவன் அர்த்தம் ஸ்வஜம்பவதி இது ஸ்வயம்பூஹு அவருடைய இருப்புக்கு அவரே காரணம் வேறு யாரிடமிருந்தும் அவர் தோன்றவில்லைன்னு அர்த்தம் ஸ்வஜம்பூகுன்னா சாதாரணமாக பிரம்மதேவன் போடுவாங்க இறைவன் அர்த்தம் இறைவன் இறைவன் தாய்மானோர் பாட்டில் கூட ஒன்று இருக்குது மறைப்பது உன் அருள் அதை நீக்குவதும் உன் அருள் அதனால தான் கடவுளுக்கு வந்து அஞ்சு கிருத்தியம் சொல்கிறோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னா என்ன அர்த்தம் சரி படைக்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்புறம் திரோதானம் அனுகிரகம் படைச்சிருந்தால் படைச்சுட்டார் காப்பாற்றின் இருக்கார் சாப்பாடு போட்டு காப்பாற்றின் இருக்கார் நிறைய பேருக்கு அஜானம் உண்மை தெரியாமல் மறைச்சிருக்கார் அதுவும் இறைவனுடைய அருளம் மாயையில் மாட்டின்னு முழிக்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த மாயையை நீக்கிறார் அனுகிரகம் பண்ணுறார் ஆக உண்மையை தெரிய வைக்காமல் இருப்பதும் இறைவன் அப்புறம் உண்மையை தெரிய வைப்பதும் இறைவன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலேன்னா அவனுடைய மாயா சக்தியினால் அவனுடைய வித்யா மாயா சக்தியினால் அவனுடைய திருவடிகளை வணங்கி அவன் அருளால்னா அவனுடைய வித்யா மாயா சக்தி அவத்யாமாயா சக்தி வித்யா மாயா அவித்திய மாயான்னு மாயை இருக்கிறவன் என்ன பண்ணுவான் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பான் அர்த்தகாமியாக இருப்பான் தேகாத்ம புத்தியோடு இருப்பான் வித்யா மாயையில் வர்றவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவாத்ம புத்திக்கு வந்து அப்புறம் பக்குவப்பட்டு பரமாத்ம புத்தி அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சிடுவான் ஆஹா அவத்யா மாயா வித்யா மாயா அசுத்தமாயா சுத்தமாயா அல்பமாயா மகாமாயா எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இருக்க மகாமாயா நம்ம எந்த மாயில் இருக்கோம் இங்கே உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் எந்த மாயில் இருக்கேன்னு உங்களுக்கு தானே ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க நமக்கே தெரியுமே நம்ம எந்த மாயில இருக்கோம் இல்லைன்னு நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை மனசாட்சின்னு ஒன்று இருக்குது கான்ஷியன்ஸுங்கிறோம் அதுக்கு தெரியாமையா இருக்கும் எல்லாம் தெரியத்தான் தெரியுறது ஆஹா ஸ்வயம்பூஹு ஸ்வயம்பூகுனா இறைவன் ஸ்வயம்பூஹு ஸ்வயம்பவதி ஸ்வதந்திரஹாங்கிறார் சங்கராச்சாரியர் அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஆஹா ஸ்வயம்பூஹு காணி காணினா இந்திரியங்கள்னு அர்த்தம் சென்ஸ் ஆர்கன்ஸ் பராஞ்சி புறநோக்குடையதாக வெத்ரினது சொன்ன துன்புறுத்தி விட்டான் இந்திரியங்களை துன்புறுத்தி விட்டான் யாரு இறைவன் இந்திரியங்களை துன்புறுத்தி விட்டான் ஹிம்சித்தவான் எப்படின்னா பராஞ்சி மாத்தி போனோம் பராக்கு பராஞ்சி வெத்ரினத்து இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களை நோக்கி செல்லுமாறே படைத்து இதை துன்புறுத்தி விட்டான் இதை இந்திரியங்களொன்றும் துன்புறுத்தப்படுறதில்லை இந்திரியங்கள் மூலம் நாம் தான் துன்பம் அடைகிறோம் இந்திரியம் ஜடம் சேதனம் ஜடம் வந்து சேதனத்தை தான் துன்புறுத்த முடியும் சொல்லப்போனால் ஜடம் வந்து சேதனத்தை துன்புறுத்துறதுங்க கூட தப்பு தான் சேதனந்தான் துன்பமான்னு நினைக்கிறது அது வேற விஷயம் ஆனால் இங்கே பொதுவாக சாதாரணமாக சொல்லி இந்த இந்த இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கே கண் போன போக்கிலே காது கான் கண் போய் காது போ கால் போன போக்கிலே கால் போய் மனம் போன போக்கிலே மனம் போய் மனிதன் போக்கு போன போக்கிலே மனிதன் போகாமல் போய் அந்த பாட்டெல்லாம் சொல்லணுமா அவங்களுக்கு அதெல்லாம் பிரமாணம் இப்படி என்னதுன்னா இந்த இந்திரியங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் எழுந்த உடனே சும்மா இருக்கக்கூடாத உடனே வாட்ஸ்அப்பை பார்க்குறது இப்படி தட்டுறது இப்படி தட்டுறது கையே தேஞ்சு போயிடுறது இது பண்ணி பண்ணி இந்த ஃபோனை தள்ளி இது பண்ணி பண்ணி இந்த கையே ஒரு நாளைக்கு பாருங்க இதுக்குள்ள குழி விழப்போகிறது கண்ணும் போக போகிறது கையும் போக போகிறது ஏன்னா இந்தியாவது டிவி பார்த்தா என்ன சொன்னாங்க டிவியை பார்த்தா ரொம்ப நேரம் பார்த்துருந்தா கண்ணு கெட்டு போகும்னாங்க போனையே பார்த்துட்டு இருந்தால் மாத்திரம் என்னவாகும் அதில் ரேஸ் வராதா என்ன அதில் கதிர இல்லையா என்ன ஒரு லெவலுக்கு மேலே பண்ணால் எதுவும் ப்ராப்ளம் தான் நல்லா உத்தமம் என்னென்னா கண்ண மூடின்னு தியானம் பண்ணுறதுதான் ஆக ஸ்வஜம்பூகு காணி பராஞ்சி வெத்ரினத்து இறைவன் பிரம்மத மாயா சகித பிரம்மன் அந்த மாயா சக்தியை இறைவன் என்ன பண்ணுகிறார் இந்திரியங்களையெல்லாம் புறத்தே செல் பராஞ்சின்னா புறநோக்குடையவைகளாக பராஞ்சி பராக் அஞ்சந்தி கச்சந்தி அதாவது பராஞ்சின்னு சொன்னால் புறத்திலேயே போகிறது வெளியிலேயே பாக்யமாக போகிறது பராக் அஞ்சந்தி பராக் அஞ்சந்தின்னா புறத்திலேயே ப பாய்ய பிரவருத்தின்னு அர்த்தம் பாக்ய பகிர்யோகம் இந்த ஜீவாத்மா எப்போ இந்திரியங்களோட சுவையோட தொடர்பு வைத்துக் கொள்கிறான் சுவையோடு நிறத்தோடு ஒோடு மனத்தோடு அப்புறம் ஊரோடு கடினத்தன்மை மிருது தன்மையோடு அதோடு சம்பந்தம் வச்சுக்கிறோம் எப்ப பார்த்தாலும் அதுக்குத்தான் இயங்கிறான் இந்திரிய விஷயங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு தான் இந்த உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது உயிர் அப்படியே தானே சுவஸ்தமாக இருக்கிறது ஜீவன் அது இந்தியங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு உலகத்துக்குள்ள சுத்தி அப்பா அப்பப்ப அடி வாங்கும் ஓடும் அப்புறம் திரும்பவும் அது நாடி போகும் எத்தனை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப போகிறோம் ஏன்னா துன்பம் மறந்து விடுகிறது அதுதான் ஆச்சரியம் நம்ம வாழ்க்கையில் எத்தனை அடி வாங்கினாலும் அந்த அடி மறந்து போய் இனிமே வராதுங்கிறோம் அது எப்படி வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டிப்பா அப்புறம் வந்த உடனே பார்த்தேன் அன்றைக்கே சொன்னேன்னு நான் அது நான் வராதுன்னு நினச்சேன் வந்துவிடுத்து ஆ என்ன இந்த உலகை இன்பம் ியே பட என்னது இந்திரியங்கள் இன்பத்திற்காக கொடுக்கப்படவில்லை இந்தியங்கள் இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முதல் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் அதனால தான் சங்கராச்சாரிய கீதையில் அர்த்தம் சொல்றார் ராகத்வேஷ வியுக்தை விஷயான் இந்திரியை சரண் ஆத்மவசை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி பகவத்கீதையில் ஸ்தித பிரஜ வருது ஆக இந்திரியங்களை விஷயத்தில் சஞ்சரிக்க விடலாங்கிறார் இந்த ஸ்லோகமே சொல்றது இந்திய அதாவது ராகத்வேஷ வியுக்தைஹி இந்திரியைகி ஆத்மவசியைகி இந்திரியைகி விஷயானுச்சரம் அதாவது மனதால் கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்களைக் கொண்டு அப்புறம் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விலக்கப்பட்ட இந்திரியங்களைக் கொண்டு இந்திரிய விஷயங்களில் சஞ்சரித்துக்கொண்டு அதாவது தர்மத்தினுடைய தர்மசாஸ்திரத்தை தன் உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற ஜீவாத்மா விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி மனதில் தெளிவை அடைகிறான் இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கணும் சங்கராச்சாரியர் சொல்றார் விஷயான் சரண்ங்கிறத சொல்றார் தவிர்க்க முடியாத விஷயங்களில் சஞ்சரித்துக் கொண்டு அனவாய்டபுள் மேட்டர்ஸ் அவாய்டு பண்ண முடிஞ்சால் அவாய்டு பண்ணிவிடலாங்கிறார் அவர்ஜனீயான் விஷயான் சரண் இந்த அவர்ஜனீயான் ஒரு கண்டிஷன் போட்டார் ஆதிசங்கர் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல வருது என்னது சோடும் பிராக்ஷரீர விமோஷனாத் காமக்ரோதோதவம் வேகம் சயுக்த சசுகி நரஹா எவன் ஒருவன் இந்த ஆசை கோபம் இவற்றின் வேகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனோ அவனே சுகமான மனிதன் பிராக் ஷரீர விமோஷனா பிராக் இந்த உடம்பிலிருந்து விடுபடுவதற்கு முன்னமேயே இந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியே செல்வதற்கு முன்னமேயே இந்த உடம்பில் இருந்து விருப்பு அதாவது காமக்ரோதம் விருப்பு வெறுப்பினுடைய வேகத்தை நன்றாக அற அற வாழ்க்கையின் மூலம் கட்டுப்படுத்தி வெற்றி பெறுகிறவனே இன்பமான மனிதன் ஆகையினால தஸ்மாத் பராங் பசிய நேச்சரே இப்படி இருக்கு இந்திரிய விஷயங்களை நாடி போறதுன்னு அந்த நேரத்தில் அவனுக்கு புத்தி வேலை செய்யாது அதுக்குதான் காயத்ரி மந்திரம் சொல்லு சொல்லுங்கிறது சொல்லிகிட்டே அதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி இருக்கு தப்பான விஷயத்துக்குள்ள நம்மளை போக விடாது அந்த சக்தி தடுத்துரும் ஆனால் அந்த சக்தியில் நமக்கு ஸ்ரத்தை வேணும் நம்பிக்கை வேணும் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கின்றே இருந்தால் ஸ்ரத்தையோடு சொன்னால் அந்த மந்திரம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் மந்திரம் ஹெல்ப் பண்ணுங்கிற நம்பிக்கை வேணுமே அது என்ன பண்ணணும்னா தப்பான வழியில் போக விடாது அலர்ட்டாக இருக்கும்போது காயத்ரி மந்திரத்தோட பிரயோஜனமே அலர்ட்னஸ் எப்பவும் விழிப்புணர்வோடு இருப்போம் ஞானினோ நித்திய கிருஷ்ணர் விவேக்கிக்கு எப்போவுமே இந்த காமக்ரோதம் சத்ரு கூடவே இருந்து குழிபெயிருக்கிற சத்ரு நமக்குள்ளே இருக்கிற சத்ரு நம்முடைய விருப்பு வெறுப்பு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அது நம்ம கூட இருக்கு அதுக்கு நம்ம தீனி போட்டுருக்கோம் அதுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் அது கேட்குறதெல்லாம் கொடுத்து கொடுத்து அதை கொஞ்சி கொஞ்சி வளர்த்தி அப்புறம் அது நமக்கு நல்லா வேட்டு வைக்கிறதுன்னா அது நமக்கு நல்லா நம்மளை குழியில் பறித்து தள்ளி நம்மளை துன்பப்படுத்துகிறது ஆ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை நாம் ஆழ்வதற்கு பழகவில்லை என்றால் அந்த உணர்ச்சிகள் நம்மை அழித்துவிடும் அழித்து விடும்னா என்ன அர்த்தம் அந்த உணர்ச்சிகள் நம்மை துன்பக்கடலில் ஆழ்த்திவிடும் அப்புறம் அதிலிருந்து விலகவே முடியாது இந்த மனசுக்கிட்டேருந்து விலகிறது தான் வாழ்க்கையோட பெரிய வேலையை சேலஞ்சை எண்ணங்களிலிருந்து விடுபடுவது தான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படியே சொல்லலாம் தப்பே இல்லை எண்ணங்கள் மயமாகாமல் எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததனி போதும் போதும் பராபர் ரெண்டு தரம் எனக்கு புரியுது ஆக இன்று காணி பராஞ்சி எத்ருணத்து இது ஒரே இது ஸ்வஜம்பூஹு காணி பராஞ்சி எத்தரினத்து பராஞ்சி காணி எத்தரினத்து புறநோக்குடையதாகவே பிரம்மதேவன் அல்லது இறைவன் இந்திரியங்களை புறநோக்குடையதாகவே படைத்து கெடுத்து தொலைத்து விட்டான் அப்படி படிக்கணும் எடுத்து விட்டான் ஆகையினால இந்த இவன் அப்படி படைத்து தொலைச்சதுனால எப்படி திருட்டுறா பாரு இப்படி படைச்சு தொலைச்சதுனால இது என்ன பண்ணும் வெளிலே தான் போகும் ஊர் சுற்றிகிட்டே இருக்கும் மேயர்ங்கிறான் இல்லையா அங்கேயும் இங்கேயும் சுற்றின்றதாக இருக்கும் இன்னும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சுத்தம் இல்லாட்டி வெளியில் சுத்தம் சரீரமே சுத்தம் இல்லாட்டி உட்காந்து ரூமுக்குள்ளே உட்காந்து கற்பனையில் சுற்றின்ட்டுருப்பான் ஆகையினால் இதெல்லாம் பஜகோவிந்தம் படித்தீங்கன்னா தெரியும் தஸ்மாத்து பராங் பஷத்தி அதனால தான் அது என்ன பண்ணுறதுப்பா இந்திரியங்களை அப்படி படைச்சு விட்டான் அதனால் வெளிநோக்குடையதாக போகிறது அதனால்தான் செயற்கரிய செய்வார் பெரியர்னர் இது இயற்கையாக போயின்னு இருக்கிறத நீங்கள் தடுத்து தான் ஆகணும் அதுக்கு தான் வில் இருக்குது வில் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வில் பவரை யூஸ் பண்ணணும் இந்த வில் பவரை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரே பண்ணணும் ப்ரேயருக்கும் வில் பவர் வேணுமா வேண்டாமா ப்ரே பண்ணுறதுக்கு வேணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வில் பவரை நல்லா கொடு பராங் பஷத்தி அதனால் என்னாச்சுன்னா எந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு எவன் ஒருவன் இவன் இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்த இந்திரியங்கள் பின்னாலேயே ஓடியெல்லாம் போய்ட்டுருக்கானோ அவனை கவனிக்காமையே போயிட்டுருக்கானே அவன் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறானே தவிர தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறான் தன்னை எறிந்து இன்புமுறை வேண்டாமோ தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறாங்க உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லை தன்னைத்தான் அறிவான் ஆகில் தாய்மார் அவர் ஒரு இடத்துல தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது ஒரு பற்று உண்டோ கொஸ்டின் மார்க் போடுங்கோ ஆச்சரியக்குரிய போடுங்கோ என்ன வேணாலும் போடுங்க தன்னை அறிந்தால் தலைவன்மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே என்னது எனக்கு தெரிஞ்சா நான் யார்கிட்ட போனும் தெரியும் ஆனந்தமே வடிவான ஆண்டவன் பக்கத்திலே இருக்கார் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் நான் துவைத்தமாகவே பேசுகிறேன் அப்புறம் துவைதத்தை உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கார் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிறார் ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் உள்ளுக்குள்ளே இருக்கார் அவர் ஆனால் அவர் ஆனந்த ஸ்வரூபம் இன்பமே வடிவானவர் அவரை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் நான் எங்கெல்லாமோ போகிறேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றேனே அதுதான் சொல்கிறார் நான் அந்தராத்மன் கிருஷ்ணர் சொல்கிறார் உள்ளுக்குள்ளேயே நான் இருக்கேன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறானேங்கிறார் கீதையிலையும் அப்படி தான் வர்ற ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருத்தேஷர்ஜுன திஷ்டதி பிராமையன் சர்வபூத்தானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத அஹ் ந அந்தராத்மன் அந்தராத்மானம் ந பசியி ஏதாவது இந்திரியங்களை இறைவன் வந்து புறநோக்குடையதாகவே படைத்துவிட்ட காரணத்தினால் மனிதன் இயல்பாகவே புறநோக்குடையவனாக இருக்கிறான் ஆனால் யாரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டுமென்று முயற்சிப்பதில்லை நான் ஏன் ஆசைப்படுறேன் நான் ஏன் துக்கப்படுறேன் நான் யார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் யார் செத்தப்புற நான் யார் தூங்குற போது நான் யார் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாத்திரம் வரமாட்டேங்குது ஏன் வரலன்னு நான் இவன் வெளி விஷயத்தே நினச்சி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஆகாதுங்க இந்த வரட்டு வேதாந்தமே எனக்கு வேண்டான்ருவான் என்ன வறட்டு வேதாந்தம் கூட புரியணுமே ஏன் வரட்டு வேதாந்தம்னு சொல்கிறேன் அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது சொன்னால் பேசினா ஒழுங்காக பேசு நாங்கள் அப்படியெல்லாம் பேச தயாராக இல்லைன்னு விடுவோம் என்ன பண்ண முடியும் நம்ம கேட்டால் தான் ஒரு வார்த்தைக்காக நம்மளுக்கும் அதனோட தாத்பரியம் இல்லை என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்சுட்டு போகிறாது என்ன பண்ணுறது சிருஷ்டியே இப்படி இருக்குது ஒருத்தன் புரிஞ்சுக்கலைங்கிறதுக்காக நம்ம கவலைப்பட முடியுமா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம் இதை புரிஞ்சுட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கட்டும் இந்த வித்தியை ஆத்ம வித்தியா கிடைக்கட்டும் இந்த ஆத்ம வித்தியில் எல்லாருக்கும் வரட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் போய் திணிக்கவாக முடியும் முடியாது தேவையுமில்லை அந்தராத்மானம் ந பசியத்தி அந்தராத்மாவை பார்ப்பதில்லை அந்தராத்மான தன் அகத்தே இருக்கின்ற தன்னை காண்பதில்லை காண்பதில்லை அதனால் சங்கராச்சாரிய பராக்ரூப்பானு அனாத்ம பூதான் சப்தாதீன் பசியத்தி எப்போ பார்த்தாலும் இந்திரிய விஷயங்களையே பார்க்குறான் சப்தஸ்பர்ஷ ரூபர சகந்தம் ஆனால் வன் எல்லாவற்றையும் எல்லா அனுபவிக்கிறான் எவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறானோ அனுபவிப்பவனை அனுபவிக்க ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் அனுபவிப்பவனை அறிந்து கொள்ள அவன் முயலுவதில்லை ஓயாது அனுபவிக்கவே ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றான் அனுபவிப்பவனை அறிந்து கொள்ள அவன் முற்படுவதில்லை அந்த ஆத்மானம் தன்னை அறிவதில்லை தன்னை அறியாமல் மற்றவற்றையே அறிந்து கொண்டிருக்கின்றான் உலகத்தில் நீ எதைவனால் அறிஞ்சாலும் உன்னை நீ அறியலைன்னா மீனிங்லெஸ் அர்த்தமற்றுது என்னை அறியாமல் நான் எதை அறிஞ்சாலும் அது எனக்கு பயனற்றது என்னை அறிவது தான் எனக்கு மிக முக்கியம் யாரையும் அறியறது எனக்கு முக்கியம் இல்லை நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் கோகம் நான் யார் அந்த நான் யாருங்கிறத நாம் தனியாக உட்காந்துட்டு கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது மூளையில் போய் உட்காந்துட்டு இருந்தேன் நான் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கிறாங்க அது எங்கிருந்து வருது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது நான் யாருங்கிற கேள்வியை நான் கேட்குறேன் நான் யார்கிட்ட கேட்குறேன் நான் சொல்லியிருப்பேன் நிறைய தெரிய கேட்டுருக்கலாம் நீங்கள் நான் யாருங்கிற கேள்வியை நான் எங்கிட்டையே கேட்குறேன் என்கிட்ட என்ன எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன்னா என்னை பற்றி தெரியாமல் நான் எங்கிட்ட கேட்குறேனா நான் யார் என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன் நான் யாருங்கிற கேள்விக்கு விடை என்னிடம் இருந்தே வருமா வேறு எங்கிருந்தாவது வருமா முக்கியமான கேள்வி ஞாச்சுங்கோ நான் யாருங்கிற கேள்விக்கு என்னிடமிருந்தே எனக்கு விடை வருமா அல்லது யாராவது எனக்கு விளக்கி சொல்ல வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் யாருங்கிற கேள்வியை நான் கேட்குற போது என்னை பற்றி அறிந்து நான் நான் யார் என்று நான் என்னிடம் கேட்கிறேனா என்னை அறியாமல் நான் யார் என்று என்னிடம் நான் கேட்கிறேனா புரியதோ நான் அக்ஞானியா இருந்துட்டு விசாரம் பண்ணுறேனா ஆத்ம விசாரம் பண்ணுறேன்னா ஞானியா இருந்துட்டு ஆத்ம விசாரம் பண்ணுறேனா நான் மாத்திரம் தனியா வேதாந்த உபனிஷத்துக்கே போகல எந்த குருக்கிட்டையும் படிக்க போல படிக்காமல் நான் தனியாக கேட்குறேன் எங்கிட்டயே நான் கேள்வி கேட்டுக்கிறேன் நான் அக்ஞானியா ஞானியா கிளீன் அக்ஞானி எங்கிட்டருந்து எனக்கு ஆன்சர் எப்படி வரும் என்னை பற்றின ஞானம் என்னை கிட்ட இருந்து எப்படி ஆன்சர் வரும் அதனால்தான் ஏற்கனவே தன்னை அறிந்த ஒருத்தங்கிட்ட போய் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது சாஸ்திரம் நானாக தனியாக கண்ணை மூடி உட்காந்துண்டு நான் யார் இந்த நான் எங்கிருந்து வருகிறது என்று பார் இந்த நான் எங்கிருந்து எழும்புகிறதோ அது அகங்காரத்திலேருந்து எழும்புகிறது என்னமோ அர்த்தம்லாம் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது நான் அதை பற்றிலாம் பேசலை அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது பழக்கத்தில் இருக்குது ஆதிசங்கர கூட இது சரியாக தெரியாதுன்னு விடுறாங்க அது ஒரு தனி கல்ட்டாகவே மாறின்ட்டுருக்கு போய்ட்டு போய்ட்டு அதை பற்றி நான் ரொம்ப இதாக சொல்லலை இருந்தாலும் இந்த நான் யாருங்கிற கேள்வியை சங்கராச்சாரிய சொல்கிறார் கண்டிப்பாக இந்த கேள்வி ரொம்ப க்ரூஷியல் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் நீயே பார்க்கக்கூடாது சைவத்தில் கூட சொல்லுவாங்க அதாவது தானே உணர் இது துவைத்தந்தான் சைவ சித்தாந்தத்தில் கூட என்ன சொல்லுவாங்க தானே தன்னை அறிபவன் இறைவன் உணர்த்த உணர்வது ஆன்மா அப்படின்பாங்க உணர்த்த உணர்வது ஆன்மா தானே உணர்ந்தவன் இறைவன் ஆக ஆத்மாவுக்கு வந்து தன்னை தானே அறிஞ்சிக்கிற சக்தி கிடையாது சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கும் இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா தான் புரியும் அதுக்காகத்தான் குருக்கிட்ட போய் படிக்கவேண்டு இல்லாட்டி இவன் ஏப்பி கேட்குறான் நச்சுக்கேத அவனுக்கே தெரிஞ்சது இப்போ யம தர்மராஜா சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த மூலையில் போய் உட்காந்து இந்த ஆத்மா எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் காலமாக டீப்பாக யோசிச்சுன்றுன்னு சொல்லியிருக்கலாமே யம தர்மராஜா எந்த உபனிஷத் புஸ்தத்துலேயும் அப்படி கிடையவே கிடையாது இந்த நான் எங்கிருந்து வருகிறது என்று நீ பார் அதனால தான் நாங்கள் உபனிஷத்தே வேண்டான்னு வச்சுட்டோம்ட்டான் இது இந்த மாதிரி இந்த தகராறு வேண்டாம் உபனிஷத்தே வேண்டாம் கீதையும் வேண்டாம் இதெல்லாம் படிக்காமலேயே நமக்கு ஆத்மக்ஞானம் வந்துடும் பரவாயில்ல வரட்டும் நல்லது தான் ஏன்னா ஆனால் ஒன்று இதை படித்து எங்கேயா வேறு ஃபார்மில் சொல்லணும் வேறு வழி கிடையாது இதை படித்து வேறு ஃபார்மில் ஏதாவது சொல்லி ஏதோ ஒரு ஒரு பத்து நிமிஷமாவது டீச் பண்ணாதான் வருது இல்லாட்டி ஏதாவது புக்காவது படிக்கணும் நமக்கு இல்லாட்டி ஜென்மாந்திரத்தில் ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும் அந்த சம்ஸ்காரம் கரெக்டானு வெரிஃபை பண்ணணும் ஒருத்தர் வந்து ஒரு சுவாமிகிட்ட கேட்டார் எனக்கு கனவுலே ஆத்மக்யானம் வந்துடுத்து ஆனால் நான் அதை சொல்கிறேன் அது சரியாக இருக்கான்னு பாருங்க நீ கனவுலே போய் கேட்டுக்கோனுட்டோம் என்கிட்ட என் கேட்குறப்பா கனவுலே போய் கேட்டுக்கோ கனவுல வந்து சரியாக தப்பாங்கிறத கேட்குறது குருக்கிட்ட போகிட்டுருக்கேன் எல்லாம் உபனிஷத்துலேயே வந்துடுத்து அந்த சாந்தோக்கி உபனிஷத்தில் வருகிறது சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு மாணவனுக்கு குரு வந்து பசுமாட்டை கொடுத்தான் வித்தியா ஆத்ம வித்தியக்காக குரு வந்து அவன்கிட்ட ஒரு பசுமாட்டை கொடுத்து இந்த மாட்டை பெருக்குங்கிறார் அவன் பத்து மாட்டை இருபது மாடு நூறு மாடு ஆக்கி ஆயிரம் மாடு கூட ஆக்கிட்டுருவர் பாடமே நடத்த மாட்டேங்கிறார் ஆனால் அவனுக்கு வந்து அவனுடைய ஸ்ரத்தா பக்தி விசேஷத்தினால் அக்னி உபதேசம் பண்ணுகிறது சூரியன் எல்லாம் உபதேசம் பண்ணுகிறது அவர் வந்தோடனே ஆசிரமத்துக்குள்ளே வந்தோடனே கேட்குறாரு முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே அவனுக்கு என்ன ஞானம் கிடச்சி கொடுத்தான்னு கேட்குறாரு ஆமாங்கிறான் இந்த தேவதைகள்லாம் எனக்கு உபதேசம் பண்ணியதுங்கிறான் அப்படின்னு அவனுக்கு தான் கிடச்சிட்டுதே போயிட்டு வாங்குறார் அப்போ அவன் சொல்கிறான் இல்லை அதெல்லாம் சொன்னது சரியா தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணுங்கிறான் ஆச்சாரியாதேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து இப்படி பிரமாணங்கள்லாம் இருக்கிறதுனால ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆத்மானம் ந பஷ்யத்தி அந்தராத்மானம் யாரோ ஒருத்தர் தான் ரெண்டு மூணு பேர் தான் கூட்டம் ஜாஸ்தியாக இந்த என்னது ஃப்ரீயாக சுண்டல் கொடுக்குற இடத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியாக கூட்டம் கூட்டம் எங்கே இருக்கும் இடத்த பொறுத்தது ஆகையினால இதுக்கு வருகிறவர்கள் மிக குறைவு அப்படி தான் இருப்பார்கள் குறைவாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது குவான்டிட்டி கூடினாலே குவாலிட்டி போயிடுங்கிறாங்க குவான்டிட்டி கூட கூட குவாலிட்டி போயிடும் ஆகையினால குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதுதானே முக்கியம் நம்ம தொடர்ந்து நாளைக்கு படிக்கலாம் ஓம் சகநாபத்து சகன்கூ சக வீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவீதமஸ்துமாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் அய்யனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்கண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி